ஹதீஸ் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து சமூராவின் ஜிந்து பிரதி எல்லா அவர்கள் கூறியதாவது நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொடுகை முடித்ததும் எங்களை நேராக நோக்கி திரும்புவார்கள்